வணக்கம் நட்டினையின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி இரண்டு தை திங்கள் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து வரும் இருபத்தி தேதி திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக கட்சியும் பங்கேற்ப இருப்பதாக கூறியுள்ளனர் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிந்தனைகளை கல்லூரி மாணவிகளிடம் கொண்டு செல்வதற்காக நிவேதிதா ரத்த யாத்திரை கோவையில் இன்று தொடங்க உள்ளது அதிமுக அம்மா கட்சி என்ற பெயரை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் அனுமதிக்காவிட்டால் தனி கட்சி தொடங்குவோம் என்று டி தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு அறிவித்திருக்கும் அம்மா இலவச வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் இருபத்தி தேதி தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் சந்நிதிக்கு நேரில் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக ஸ்ரீவில்லிபுத்து சடகோபராமானு ஜிஜிய தெரிவித்துள்ளார் சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பதினைந்து லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்கியது போல் அரசு பட்டதாரி பொறியாளர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு பொறியாளர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் ஒரு மாதத்துக்கு விருப்பம் போல் பயணம் செய்யும் ஆயிரம் ரூபாய் அட்டை வைத்திருப்போர் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை கூடுதல் கட்டணம் இன்றி பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஓம் பிரகாஷ் ராவத்தை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இவர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பொறுப்பேற்கிறார் உணவை விழிப்புணர்வு ஊற்றும் விதமாக மும்பையில் நடந்த மாரத்தான் ஓட்டப்போட்டியில் டப்பா வாலாக்கள் கலந்து கொண்டனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுவாமி விவேகானந்தர் பிறந்த மத்திய அரசு தேசிய விடுமுறை தினங்களாக அறிவிக்க வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் முஸ்லிம்களுக்கான தனிப்பிரிவு போல கிறிஸ்தவர்களுக்காகவும் தனிப்பிரிவு தொடங்கப்பட உள்ளது கோடை காலத்தையும் குளிர்ச்சி உடையதாகவும் அயல்நாட்டு செய்திகள் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதிகாமல் இந்திய ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியதாக இந்திய தூதருக்கு பாகிஸ்தான் அரசு ஐந்தாவது முறையாக சம்மன் உள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள இன்டர் காண்டினென்டல் ஹோட்டலில் நடந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் வடமேற்கு சிரியாவில் குர்திஷ் தீவிரவாதிகளை குறிவைத்து தங்களின் வான்படை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக துருக்கி கூறியுள்ளது பெரும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் லத்தீன் அமெரிக்காவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் குறித்து பேசினாா் அமெரிக்க அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க செனட் சபை மறுத்துள்ளதை தொடர்ந்து அமெரிக்காவின் அரசு பணிகள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன வணிகச் செய்திகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் மூன்று மடங்கு உயர்ந்தால் நிகராக நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி காணும் என மத்திய தொலைத்தொடர்பு துறை செயலர் அருணா சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் டாடா ஸ்டீல் நிறுவனம் அதன் பங்கு முதலீட்டாளர்களுக்கு பனிரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான உரிமை பங்குகளை வெளியிடுகிறது சீனாவின் ஸ்மார்ட் நிறுவனமான ஒன் பிளஸ் தனது அங்கீகாரம் பெற்ற விற்பனையகத்தை இந்தியாவில் தொடங்கியுள்ளது பொதுத்துறை நிறுவனமான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மற்றொரு அரசு நிறுவனமான HPCL நிறுவனத்தில் அரசுக்குள்ள 51 ஒரு சதவீத பங்குகளை வாங்கியுள்ளது இதன் மதிப்பு ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ஆகும் ஒரு நிமிட யோசனை சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் விளையாட்டுச் செய்திகள் கோவையில் நடைபெற்ற ஹீரோ ஐ லீக் கால்பந்து தொடரின் லீக் ஆட்டம் ஒன்றில் கோகுளம் கேரள அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சென்னை சிட்டி அணியை வென்றது நான்கு நாடுகள் ஹாக்கி தொடரில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மெல்போர்ன் நகரில் நடந்து வரும் ஆஸ்திரேலியன் ஒப்பன் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேறினார் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் ஏழாவது சுற்றில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வியடைந்தார் திரைச்ிகள் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் புதிய படத்திற்கு ஜெயமோகன் வசனம் எழுதியுள்ளார் பாரதிநாதன் எழுதிய தரே என்ற புதிய நாவலை மையமாக வைத்து சங்க தலைவன் படம் உருவாக்க வெற்றிமாறன் தயாரிப்பில் மணிமாறன் இப்புதிய படத்தை இயக்குகிறார் ஆஸ்கர் விருதுக்கான தெரிவு பட்டியலில் இடம்பெறுவதற்கான போட்டியில் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறியிருக்கிறது நியூட்டன் திரைப்படம் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்